ிா றானய கிருஷ்ணா மூச்சிந்தோஸ்ஜுனீ பரான சம்யுதந்த அறிவு இன்பமுமேருவா ஆனந்த கண்ணனால் உபதேசிக்கப்பட்டது கீதை கிருஷ்ணா அர்ஜுனம் அர்ஜுனனுக்கு சொன்ன இந்த எப்படிப்பட்டதுன்னா வேதத்திரி மூன்று வேதங்களின் சாரம் நீங்க எத்தனை நேரத்தையும் வேண்டியது இல்லை அப்படியே சொல்றது உண்டு திரையின்னு சொல்றது உண்டு சாதாரணமா வேதத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு யாகங்கள்ல விசேஷமா மா பயன்படுத்துனாலுமும் இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கிற சுகமெல்லாம் இருக்கேன் ரவா தோசை இட்லி ஜிலேபி இதெல்லாம் சாப்பிடறோமே அப்புறம் வந்து நல்ல நல்ல வாசனை சென்ட் ஊதுபத்தி என்னெல்லாம வச்சுருக்கோம் அது அப்புறம் இந்த அபரானந்தம் இந்தியங்கள் வாயிலாக அனுபவிக்கக்கூடிய அபரானந்தம் அதர்மமா அனுபவிக்கிற இந்த விஷய சுகங்கள் எல்லாம் அபரபரானந்தம் அதுல கொஞ்சம் கிரேடு கூட அவ்வளவுதான் அப்புறம் என்ன பண்றதுன்னா தர்மமா அனுபவிக்கிற விஷய சுகத்தையும் விட்டுட்டு எப்பவும் ஈஸ்வர தியானம் ஜபம் அப்புறம் இந்த மாதிரி ஏதோ பேருக்கு ஒரு உணவு சாப்பிடறோம் டி எல்லாம் இல்லை ஏதோ பேருக்கு ஒரு வஸ்திரம் கட்டிக்கிறோம் ஆனா சுத்தமா இருக்கும் இந்திரிய சுக தாற்பயமே கிடையாது அப்படி இருக்கிற சுகம் கூட பரானந்தம் இது மோக்ஷ ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது மற்றதெல்லாம் என்ன கொடுக்கும் அர்த்த ஆனந்தா காம ஆனந்தம இது மோக்ஷ ஆனந்தா அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கொடுக்கிறது இது வேதத்திரி பரானந்தா எப்படிப்பட்டதுன்னா தத்துவ அர்த்த ஞான சம்யுதா தத்துவார்த்த ஜானத்தோட கூடினது நம்முடைய மனச பக்குவப்படுத்திக்கிறதுக்கான யோக சாஸ்திரமாகவும் உண்மையை உணர்த்தக்கூடிய தத்துவ ஜான சாஸ்திரமாகவும் ஒரே நேரத்தில் கீத ஒர்க் பண்றது என்பதுதான் இதனுடைய பொருள் தத்வார்த்தானுதா அடுத்த ஸ்லோகம் யோஷ்டாதே அத்தோ யாதி பரம்ப எவனொருவன் தினந்தோறும் பதினெட்டு அத்தியாயங்களையும் அசையாத மனதோடு பாராயணம் பண்ணுகிறானோ அவனுக்கு ஞான சித்தி ஏற்படுகிறது அவன் நிச்சயமாக பரம பதமாகிய மோட்சத்தை அடைகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து தினந்தோறும் பதினெட்டு அத்தியாயங்களையும் உலக விஷயங்களில் செல்லாத மனதை கொண்டு பாராயணம் செய்தால் அர்த்தம் தெரியாமல் பாராயணம் செய்தால் அர்த்தம் தெரிந்து கொள்ளுகின்ற பாக்கியம் கிடைக்கும் அர்த்தம் தெரிந்து கொண்டு பாராயணம் செய்தால் ஞான சித்தி ஏற்படும் என்பது கருத்து அந்த ஞான சித்தியினால என்ன கிடைக்கும்னா இங்கேயே இப்பொழுதே பரிபூர்ண ஆனந்தம் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தமே சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே சின்மயானந்த குருவே சச்சிதானந்த சிவமே தாய்மான் பாடி வச்சிருக்கார் அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே இப்படி தாய்மானவர் பாடல்கள்ல நாம பார்க்கக்கூடிய தலைப்புகள் கடைசி வரிகள் அதெல்லாம் தான் நம்ம நினைச்சு பார்க்கணும் ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்துனார் திருவள்ளுவர் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசது காட்சி அவர்க்கு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு சொல்லிகின்றே போலாம் ஞானசித்தியும் அடைவார் பரமபதத்தை அடைகிறார் பரமபதமும் ஒரே நேரத்தில் ஏதாவது அப்புறம் பின்னாடி வரப்போற சமாச்சாரம் இல்ல படிக்கிற போது நிறைய தெரிஞ்சு போய்டு ஹரி தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்